வந்திருப்பவர்களுக்கு வணக்கம் கூறி இப்போது ஆர்ப்பாணத்தை நாம் நினைக்கிறோம் பதினான்காவது நம்முடைய தொடர்பு பேச்சு போட்டிருக்கு பதினான்குன்னு அணையும் போது ஒன்று நினைவுக்கு வராமல் இருக்கக்கூடாது நமக்கு இருக்கிற சாத்திரங்கள் பதினான்கு மறந்துடக்கூடாது திருமுறைகள் பன்னிரண்டு என்பது போல சாத்திரூர் பதினான்கு அது நமக்கு கவனத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது பன்னெண்டுன்னு வந்தால் திருமுறைகள் ஞாபகம் வரணும் பதினான்கு என்று வந்தால் சாத்திரங்கள் நினைவுக்கு இதுதான் நம்முடைய சொத்து திருநீர் பூசியவர்கள் அந்த வழிவந்தவர்கள் சிவபெருமானை பரம்பொருள் என கருதி வாடுகின்ற பெருமக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய அருட்பேழை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது பன்னிர திருமுறைகளும் பதினான்கு சாத்திரங்களும் நடந்தக்கூடாது பதினான்கு சாத்திரங்கள் அதுதான் திருவுந்தியார் முதல் நூல் திருக்கல்ட்டுப்படியார் இது ரெண்டு நம்ம மெய்கண்டாருக்கு முன்னே தோன்றியது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியது அவ்வளவுதான் ஒன்றும் அதிக ஆண்டு இல்லை செய்யமே இல்லை பனிரெண்டுக்கு பிறகு பதிமூணுல மெய்கண்டார் அவரோடுவே இருந்தவர் அருளன் சிவாச்சாரியார் மெய்கண்டார் பாடியது சிமியான போதம் ஒரே ஒரு நூல் தான் இன்னைக்கு சித்தாந்தாஸ்தரம் படிக்கணும்னு சொன்னால் இந்த பனிரெண்டு சூத்தர் சிம்யான போதம் இருக்குது அது மிக அருமையான ஒரு பெருநூல் பின்வந்த நம்முடைய தாய்மான்னாருடைய உள்ளத்தை அப்படியே ஈர்க்கின்றது பொய்கண்டார் காணாத புனித மேனும் அத்துவித மெய்கண்டநாத நருள் மேவும் நாள் என்னும் தாய்மான சொல்ற இந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு உண்மையான உரை புண்ணியவான் என்னுடைய மெய்கண்டார் அதுவிதம் படாபாடுபடுது சிவசிவா ஆனா அந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் உடைத்த என்னுடைய ஞானாசிரியன் மெய்கண்டார் பொ காணாத புனிதமெனும் அதுவித மெய்கண்டநாதனருள் மேவுநாள் என்னாலும் என்று பின்வந்த தாய் மாநாடு யோகி நம்முடைய மெய்கண்டாரை அது மாதிரி அவர் அருளிய நூல் ஒன்று மாணாக்கர் அருணன் சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இருபா இருப்பது அவங்களுடைய மாணாக்கர் மலையான சம்பந்தர் எந்த நூலும் செய்யல அவருடைய மாணாக்கர் உமாவே சிவம் ஏழு நூல் செய்த திருவருட்பெயன் கொடிக்கவி வினா வெண்பா போற்றி பெருடைய சங்கற்பராக நெஞ்சு விடுத்து சிவபிரகாப் மெகண்டாருடைய இன்னொரு மாணாக்கர் ஒருவர் திருவதிய மனவாசகன் கடந்தார் அவர் உண்மை வழக்கம் செய்தார் சீகாடி தத்துவநாதர் ஒருவர் அவர் அந்த பாரம்பரியம் வந்தவர் அவர் தான் உண்மை நெறிவழக்கம்னு செய்தார் ஆக பதினான்கு இன்னைக்கு தத்துவம் படிக்கணும்னு சொன்னால் பதினான்கு தான் மிக ஒவ்வொரு நூலும் நம்முடைய தத்துவ நோக்கி ரொம்ப அற்புதமாக வழக்குகிறார் அணுகுமுறை இருக்கு மிகச்சிறப்பு பதினாலும் படிக்கணும் அப்போதான் எல்லாவற்றையும் தெரியும் அப்படி ஒரு அருமையான அந்த பதினான்கை நினைத்தவுடனேயே அதில் நினைவுக்கு வராமல் இருக்க முடியவில்லை எனவே அந்த சாத்திர நூல்கள் ஆகியிருக்கிற பதினான்கை நினைவு அந்த பெருமக்களை எல்லாம் வணங்கி இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய திருவிழாணத்துக்கு வருகிறோம் இப்பொழுது நம்முடைய ரெண்டு மூன்று சிந்தனைகளாக என்ன பண்ணிக்கோன்னா இப்ப சொக்கநாத பெருமான பெருமான் கையிலிருந்து கைலாசிலிருந்து சொக்கநாத பெருமான் சவுந்தரபாண்டியன் என்ற பெயரில் இங்கே வந்திருக்க யாருக்கு மாப்பிள்ளையா மலையத்துச பாண்டியனுக்கு மாப்பிள்ளையார் அதனால மாப்பிள்ளையார்னு சொன்னால் மலையத்தூச பாண்டியனுடைய மகளாராக உதித்தவர்கள் நம்முடைய அம்மை உமையம்மையார் அதனால அந்த அம்மையார் உதித்ததுனாலே முன்னால தாய்க்குளம் வந்த பிறகுதான் அப்புறம் வருது பார்த்தீங்களா தாய்க்குளம் தாய்க்குளம்னு சொல்றாங்க அரசியல்வாதிகள் எங்கே முன்னே இருக்கு யார் வந்தது மதுரைக்கு கைலாசத்திலிருந்து முத மொதல் வந்தது யார் அம்மா தான் அம்மா வந்த பிறகு தான் ஐயா வந்தார் திருமணம் செய்யறதுக்கு ஐயா வந்தபோது என்ன நடந்தது திருமணம் நடந்தது அருமையாக படித்தோம் ரெண்டு பேரும் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு கேட்டார்கள் இது மாதிரி நாங்கள் நடராஜாவை தரிசனம் பண்ணி தான் சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க அப்படியா வெள்ளியம்பல திருக்கூத்து இங்கேயே காட்டுறேன் அப்படின்னு வெள்ளி அம்பல திருக்கூத்தாடி சாப்பாடு கொஞ்சம் மிச்சப்பட்டு போச்சு அப்படின்னு அப்படியா குண்டோதன நினைக்கிறேன் அன்னமிட்ட தண்ணி தவித்தது வைகை அழைத்த படலம் எல்லாம் இவங்களுடைய திருமன சார்வாகவே நடந்துது எல்லாம் சொக்கநாதனுடைய அங்கயர்க்கே என்னுடைய அது திருமன சார்வாக நம்மளுடைய கலைமணி அவர்கள கூட இன்னைக்கு ரொம்ப அருமையான மங்கேர்க்கர் பேசியபானால ஆலவாயாவதும் இதுவே அறிவிப்பு படுத்துறது நல்லா மர்மியான பாடல் ஆலவாயாவதும் இதுவே அப்படி போய்போதே யார் நினைவ வர்க்கிறதுன்னா மங்கேர்க்கர் அப்படி நினைவ வந்துது அது ஞான சம்பந்தரோட திருஉள்ளம் என்ன அவங்க அழைக்கிட்ட தான் வந்தாரு வந்தாலும் ஒரு தாய்குளம் ஒரு பெண்மணி இருந்து அதுவும் தன்னுடைய கணவனார் மாற்று சமயம் விருப்பத்தையும் கொள்கையும் விடாமல் அன்னையார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முதல் நினைவு யாரு வரும் தாய்க்குளம் தான் ஞாபகம் தாய்க்குளம் தான் அங்கேயும் தாய்க்குளம் தான் அருமையான பாடல் அடுத்த பாடல்தான் கொலைச்சரியார் அந்த பதிவு செய்திருக்கீங்க முதல் பாடல் மங்கையற்கரசியார் ரெண்டாவது குளச்சரியார் மூன்றாம் பாடல் மங்கையற்கரசியார் நான்காவது குளச்செறையார் அப்படி மாறி மாறி அருமையான பதிவு அருமையான அதை நினைவுபூர்ந்தார் ஆளவாயாவதும் இதுவி என்று அதனால் பொங்கலல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொல்களும் அருள அங்கையற்கி தன்னோட அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவி என்று அருமையான பெரும்பான் ஆகவே அந்த மங்கேஷ்கரசி ஆருடைய அந்த நினைவு எல்லாம் நமக்கு நினைவு வருவதை நினைவுப்படுத்தினார் அந்த முறையில் இப்போ திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததுன்னு சொன்னால் இப்பொழுது என்ன திருக்குறளை பார்ப்போம் திருக்குறளை இல்வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக போனது ஏன்னு கேட்டால் நான் அற அறம்னு சொன்னோம்னா ஏதாவது நேபாளத்தில் போய் எல்லாம் மூக்கப்பிடிச்சுக்கிட்டு தவங்க கிடக்கன்னு சொல்லலை அறணப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு இளைஞர் உலகத்தை ஈர்க்கிறது மாதிரி ஒன்றும் இருக்க முடியாது நான் அரண் அரண் சொன்ன உடனே எங்கேயாவது நேபாளத்தில் போய் மூக்க பிடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து சொன்னா ஆ நாங்கள் எல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கே நீ இப்படி சொல்லிக்கலேம்மாங்க இல்லடா கண்ணு வீட்டில் இருக்கலாம் உனக்கு போய் வேலை பணி செய்யறியா செய்யறேன் நிரந்தரம் ஆயிட்டுதான் ஆயிட்டது உடனே நிமிடம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னாரு அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அதோட நம்பிடப்படாத வர பின்னால போறாரு இது மைக்கில் சொன்னது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னாரு சரிங்க அப்படியானா வர்ற எப்படியாவது சித்திரை மாசத்துல வயகாசி மாசத்துல கல்யாணம் வச்சுடல ரொம்ப பரபரப்பா இருந்த இங்க வாடிப்பதில்லாயின் நின்று போ அப்படின்னா அங்கதான் தகராறு தகராறு அங்கதான் அருணப்பட்டதே இல்வாழ்க்கு கால எடுத்துக்கூடாத இல்வாழ்க்கை தான் அருணப்பட்டதுதான் பிறன் படிப்பதில்லாயின் நின்று போயிட்டு அவ்வளவு அற்புதமா சொன்னது எனவே இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் வாழ்க்கை துணை நிலம் தங்கமான மனைவி வாய்க்கணும் சரி அருமையான மனைவி வாய்த்தது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நீங்க இப்ப எவ்வளோ கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவீங்க அப்புறம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் சந்திச்சுன்னா என்ன சோமாஸ்குந்தரா கேட்பீங்க என்ன அர்த்தம் சோமாஸ்குந்தர்ன குழந்தை இருக்கான்னு அர்த்தம் ஆமா நீங்க திருநீர் பூச்சிட்டு எப்படி பேசுறது திருக்கோயிலாவே பேசணும் அம்மையப்பரா சோமாஸ்கந்தரான்னு கேட்கணும் குழந்தை பிறந்ததான் கேட்கக்கூடாது சிக்கு அதான் இருக்க பொருள் ஆனாலும் நம்ம வளர்ந்துட்ட போல ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியில சொல்லும் போது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்ன தம்பி அம்மையப்பரா சோமா சுந்தரா அப்படின்னு அம்மையப்பரா தான் இருக்கேன் ஏதோ உங்க ஆசையினால சோமாஸ்கிறோம் எனவே திருக்குறள் என்ன பாருங்க ஆறாவது ஆறம் வாழ்க்கை குண்டலம் ஏழாவது ஆறம் என்ன மக்கட்பேரு மக்கட்பேரு அதுலயே அந்த ஆறாவது ஆறத்திலேயே கடைசி குரல் என்ன மங்களம் என்ற மனைமாட்சி தோஜாரோன் அங்கேயே பண்றது மற்றதல்லு மக்கட்பேரில் முதல் குரல பெருமவற்று அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் மக்கட்பேரு அல்ல பேரை யாமறிவதில்லை என்றுதான் சொன்னார் வாழ்வியே திருக்குறள் திருக்குறளே வாழ்வுங்களா சிவம் அதை தான் இங்கே பார்க்கணும் பாருங்கள் இப்போ இது வரைக்கும் என்ன அங்கே கண்ணி தன்னுடைய அமர்ந்தால் ஆளவாயில் திருமணம் ஆயிட்டு அது கல்யாண தொடர்பான செய்திகள்லாம் முடிந்தது அதன் பிறகு மாமிக்கு கொஞ்சம் வருத்தம் என்ன வருத்தம்னு கேட்டால் ஒரு ஒரு பெரியவரை காட்சி கேட்கும்போது என்ன புண்ணியம்னு கேட்டால் என்ன உலகத்திலேயே ரொம்ப சிறந்த புண்ணியம்னு சொன்னால் கடலாடுவது ரொம்ப சிறந்த புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்படின்னார் அப்படியா கடல் ஆடணும் என்ன ஆடுவது தான் நல்லது கணவனும் இல்லை மலையத்துச பாண்டியன் இல்லை அதனால் பார்த்தார் மெதுவாக உமையம்மை போய் சொன்னாங்க இங்கே பெரியவங்கிட்ட இந்த மாதிரி வந்து மாமிக்கு கடல் அப்படியா மாமி போய் ராமேஸ்வரம் அக்னி போய் குளிக்கிறது திருச்செந்தூர் கடல்லையாக குளிக்கிறது கடலை இங்கே வடவழப்போம்னார் எழு கடல் அடைத்த அது கடலில் நீராடுகின்ற பொழுது கணவனோடு இருந்து தான் சேர்ந்து தான் அது குளிப்பது நல்லது அப்படி இல்லை ஆனால் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு கன்று குட்டி அதனுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு செய்யணும்னு ஒரு பிராய்ச்சத்தை சொல்லி வைச்சாங்க கொஞ்சம் கண்ணை கசக்கிறாங்க யார் அந்த காஞ்சன மாலை இது மாமா அது மருமங்களுக்கு தெரிஞ்சது அப்படியா மாமி வந்து தனியாக நீராடக்கூடாது அல்லவா மாமாவே அழைச்சிப்படுறேன் மலைய தோசணி அழைச்சப்படுறோம் நான் தான் சொல்லி வைக்கிறேன் மாதிரி மாப்பிள்ளை இருக்கணும் இந்த வரதட்சணை எங்கே பேச்சுக்கு வேணாம் சொ மாப்பிள்ளை எப்படி அமையணும்னு கேட்டால் சொக்கனாத அமையணும் மாமன் மாமியாருடைய மனசு கோணாம அப்படி இருந்து எனவே மலை தூசினைத்தார் மலை தூசை ரெண்டு பேரும் வந்து எப்படி இருக்கும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ இங்கே சாதாரண பிரிஞ்சவங்க கூடனாலே எப்படிங்கிறான் அது எங்கே எங்கே போய் அவர் எங்கேயும் மேலே கைதாயத்தில் இருக்காரு அவரை அழைத்து வந்து மீண்டும் ரெண்டு பேரும் சொன்னாங்க இதுவரையில் எல்லாம் திருமண தொடர்பாகவே நடந்து செய்தீர்கள் இப்போ என்ன பண்ண மங்களம் என்ப மணிமாட்சி இல்ல அதனுடைய நன்கலம் என்ன நன்மக்கட்பேரு அப்படி தான் அந்த பகுதிதான் இன்னைக்கு இந்த பெருமக்களுக்கு சொக்கநாதரம் அங்கே கண்ணியமாக இருக்கின்ற அந்த பெரியவர்களுக்கு இதெல்லாம் விளையாட்டு மறந்துட கூடாது மகப்பேறு இப்போதான் வாய்ச்சிதானா நம்ம கால ஆராய்ச்சி பண்றவங்க அங்கே இருந்து வந்து கந்தபிராணத்தினுடைய காலம் என்னங்க முருகன் தோணுது அதெல்லாம் உங்க கிபி கி முகம் அப்பாற்பட்டது இப்ப மகன் பிறக்குறாங்கிறாங்க மக்கு பயல் இது விளையாடல இது மாதிரி தோற்றம் எல்லாம் செய்வதுன்னு கேட்டா நீ தான் படிச்சிருக்கீங்க அதுதான் உண்மை அவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஆனாலும் இந்த நினைவு அவப்பொழுது தோற்றுவிப்பார் அவ்வளவுதான் அதுவே நம்ம மாதிரி இருந்து பதினொன்று பத்து மாசம் இருந்தது பத்தாலாட்டி பிறந்த அப்படியெல்லாம் வர்றது பென் பிறான் நெற்றிகோன்றியது கூட பிறந்தது தாமிரு அதுக்காக என்னன்னா உக்கரகுமாரியம் திருவதாரம் என்று சொன்னாரில் தவிர உண்மையிலேயே நம்ம நம்முடைய வாழ்க்கை போல அவர்களுக்கு அமைந்தது அல்லவே உக்கரகுமாரன் இப்பொழுது திருவதாரம் செய்கிறார் அப்படின்னு பாட்டு முதல்ல பாடலை சொல்லி போவோம் இந்த சொக்கநாதரை எத்தனையோ சொல்லால் நம்முடைய பரஞ்சோதியார் குறிக்கிறார் இங்க சுந்தர சாமி சுந்தர சுவாமி சவுந்தரம்னாலும் சுந்தரம்னாலும் அழகு சொக்கன்னாலும் அழகுதான் எப்படியாவது அறுபத்தி நாலு தொழிலாளர் அவரை தெளிவோ குறிக்க வேணும் அப்படி இதுல குறிச்சார் சுந்தர சாமி தலைவன் வணங்கத்தகுந்தவன் என்று பொருள் அப்ப அழகு பொருந்திய வணங்கத்தக்கவனாக இருக்கிற பெருமான் என்று சொன்னார் அவர் ஆட்சி பிறகுது சொல்லுவா அந்த சுந்தர சாமி ஞாலத்து எண்ணில வைகள் தன்னது இணையடி நிரல் போல் எப்படி ஆட்சி செய்தார் அவருடைய திருவடி இன்பம் போல் அந்த ஆட்சி நடந்தது எப்படி ஒரு விளையாட்டின் உயிரை ஆட்கொள்வதே தவிர அவர் இருக்கிறது அங்கே அவருடைய திருவடி எவ்வளவு இன்பம் தரும் அது அவருடைய ஆட்சி இன்பம் என்ற உடனே ஓமே சொல்லிவிட்டாரு திருவடி இன்பம் எப்படி இருக்கும் அது எங்களுக்கு தெரியாது சார் அப்புறமேல நாங்க ஆட்சி இன்பம் எப்படி இருக்கும் என்று திருவடி இன்பம் தெரியாது தெரிய இருக்கல ஆனா ஞான தெரியாது என்ன திருந்தது ஒரு மாதிரியான மரமா இருந்தா நரம்பு சரியாக வராது நரம்பு தப்படாது அந்த யாழ்னுடைய கருவியிலையும் இங்கேயும் பெருவிரலுக்கு அதிக மதிப்பு இல்ல இங்கும் பெருவிரலுக்கு அதிக மதிப்பு இல்ல அப்படி அப்படியே மிரடுவதில் இருக்கும் இந்த மாதிரி அருமையான இனிமையான இசை எந்த அது காதலப்படுதுல இருந்து ஒரு மணி வருது மாலை மதீயமும் நல்ல மாலை இந்த நிலம இருக்கணும் நிலா முடுநிலாவ தோன்றணும் இதுவரையிலும் கதிர் இருந்தா கதிர் இறங்க முடுநில வந்துட்டு அந்த மாதிரி நல்ல நிலா தோன்றுகின்ற மாலை மதியம் எப்படி இருக்கும் சரி அக்னே ஒரே சாயந்திர கொஞ்சம் கூட காத்து வலியே அப்படி இல்லாம சித்திர வைகாசி மாதம் காலம் அதனால வீச தென்றும் வீசணும் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஊறுபாடு இல்லாம அங்க இருக்கிற கண்ணில் வெறும் காற்று மட்டும் வீசுவது அந்த வீசு தண்டல் அடிக்குது என்னக்குது முட்டா பயில அவ்வளவுதான் மூளைன்னு இருக்கும் அடிச்சா என்ன பண்றது நீ கிராப தட்டுவியா மண்ணை தட்டுவியா கண்ணை தட்டுவியா அவ்வளவுதான் அவனுக்கு மூளை ஆனா அப்படிகள் வீசு தென்றாலும் காத்த அடிக்கப்படாத வேணும் உடம்பு நன்மையாகவும் இருக்கணும் ஆனா ஒரு புலிதி மேல வந்து மேலவும் படக்கூடாது இந்த கண்டல் காட்டு எப்பவும் கூட அடிக்கலாம் ஆனா இளவே நீர் காலத்தை அடிக்கும்போது தனிச்சு வேலும் பக்கத்தில் எப்படி இருக்குது பொய்கையும் போன்றதே அருமையான குடம் நிறைய தண்ணி அது எப்பவும் தாமரை அப்படியே தாமரை இருக்கின்ற போது வண்டுகள் என்ன பண்ண அப்படியே அப்படியே தேனுண்ணும் வண்டு மாமலரைக் கண்டு தெரிந்தடைந்து கொண்டே இருக்கும் பொய்கையும் போன்றதே எது ஈசன் எந்த வேண்டும் என்று வீணை காதுக்கு இன்பம் மாலை மதியம் எதுக்கு கண்ணுக்கு இன்பம் வீசு தெண்டல் உடம்புக்கு இன்பம் வீங்கிட வேணில் அருமையான பூக்கிற காலம் வண்டரை பொய்கை அப்படி வண்டுகளெல்லாம் நிரம்ப முயக்குதுன்னு என்ன தெரியுது தேன் நிறைய இருந்திருக்கு மணிவா சொல்றாரு அருமையான தேன் அது வாய்க்கு எனவே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒத்துழையும் ஐம்பழனும் ஒண்டொடி கண்ணே உலை என்ற உண்டு உயிர்த்து ஒத்துழையும் ஐம்பழனும் இறைவன் திருவடிக்கண்ணே உல என்று சொல்ற ஒன்றொடி கண்ணே உலை என்று படித்தனி இறைவன் திருவடிக்கண் உலை என்று படிக்கலையப்பா அது திருக்குறள் இது திருமுறை ஒரே நேரத்தில் அந்த திருப்படி இன்பம் அருமையா இருக்கும் அது போல பெருமாவுடைய இன்பம் புண்ணியவானுடைய அவங்க ஆட்சியை கண்ணால வச்சு புண்ணியவாரி அவருடைய ஒவ்வொரு நாளும் என்னென்ன தெரியுமா அப்ப இப்ப சொ என்ன தெரியுமா கல்விருணிகள் நல்ல சமய சொற்பொழிவுகள் அறநிலையம் எத்தனைபடி அரிசி ரூபாய்க்கு பதினஞ்சுபடி அரிசிங்களா எங்கேயும் இந்த காலத்துக்கு முன்னே போறணும் அது வாய்க்கு இது போல மூக்குனா சார் இனி ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் ஒரு நந்தவனம் இவ்வளவு ஏக்கர்ல அது வந்து அந்த கோவில் செலவில் இல்லாமல் அரசு இனிமே கட்டப்போகுது எப்படி திலகவதியா திருவந்தன் வச்சாலும் அது போல திருவந்தம் எல்லா மலரன் இருக்கணும் அப்படியே பெருமானு கதையை சாத்தணும் என்று சொன்னார் நாம் அந்த நந்தவனம் மூக்கு இப்படி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் எங்கள் பெருமான் திருவடிக்கண்ணே உல அது போல ஆட்சி செய்தாராம் நம்முடைய சொக்கநாத பெருமாள் ஒரு பாட்டு போதுமே பெருமானுடைய திருவடி இன்பம் எப்படி இருக்கும் அது போல இதை விட என்ன சொல்லணுமா சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட அருமையான ஆட்சி அந்த ஆட்சியிலே இந்த அம்மாவுக்கு என்ன மங்களம் என்ப மணிமாட்சி மற்றது நன்கலம் நன்மக்கட் பேரு அதனால மெதுவாக பெருமான் திருவுள்ளத்துல நினைத்தாராம் என்ன இப்படி இங்கே உக்கரகுமாரன் நம்ம தம்பி தோன்றணும்னு நினைச்சார் தோன்றணும்னு நினைச்ச மாத்திரத்துல தோன்றும் ஆகவே நம்ம மாதிரி அல்ல நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா திருவருள் விளையாட்டாக செய்தது என்று தோன்றும் இப்பொழுது தோன்றிட்டு பத்து திங்களுக்கு பின் %10 ஒரேடி அடிச்சிட்டு நடத்த மாதிரி பிப்ரவரி மாசம் போனா ஏதோ நவம்பர் டிசம்பர் மாதிரி அப்படியா ஒரே ஒரு பாட்டு அந்த பத்து திங்களில் இப்ப என்ன தன்னுடைய உமையம்மை கருவுற்றிருக்கிறாள் எல்லாம் பாவனிதான் கருவுற்றிருக்கிறாள் கருவுற்று இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த பெண் அதாவது நீங்க வாரிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்லிட்டு பாரு அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் சொல்வார் ஒரு கால சீட்டாளர் கூட சொல்வார் அது எனக்கு தெரியவே தெரியாது அந்த பக்கமே தெரியாது பள்ளிக்கெல்லாம் தெரியும் அதனால இவங்கெல்லாம் அந்த பக்கமே போனதில்லை தெரியாது இந்த பையனுக்கு எதேனும் கூப்பிட்டு கூட என்னடா நான் விளையாட நேரத்து நீ படிக்கிறியே நீ வந்து தெரியாதப்பாங்கிறதுமா உட்கார்ந்து பட்டார நடிக்கணா இது நடிக்கணா நமக்கு ஒண்ணு வழங்க மாட்டேங்குது இது ஏன் இப்ப என்னத்துக்கு பட்டார நடிக்கணும் தெரிய மாட்டேங்குது ஆனா அவர் என்ன சொல்வாரு கேட்டா அதுல சீட்ல எது நுணுக்கமான ஒரு சொல்வார் ஏன்னா அது கூட அவரு வாரியா பாருப்பா பாரு பெண் எப்படி இருக்குறத சொல்லிருக்க எப்படி இருக்குமா அரிய என்ன வேட்டாள் முயமை ரொம்ப சின்ன செய்தியை கூட பெருசா விரும்புவாங்களாம் அப்ப போய் என்னன்னா ஒண்ணுமில்ல சாக்லேட் அது குழந்த வாயில போட்டு வருதுன்னு வச்சுங்க வந்து என்ன சொன்னா நம்ம விளையாட்டா கேக்கும் போது கேட்கறோம் எனக்கு ஒண்ணு கூட பா அப்படின்னு கேட்டுட்டு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா சாக்லேட் தீங்கும் நமக்கு ஒரு சாக்லேட் தின்னா தேவலாம் கடையில கேக்கு தின்னு வச்சுங்க அவங்க வாயில போட்டா தேவலாம் ஒரு கமலம் அரைஞ்சி சாப்பிட்டு வச்சுங்க அது ஒரு வாயில போட்டா தேவலாம் சின்ன விஷயங்கள்லாம் கூட வாயில போட்டா தேவலான்னு அந்த ஞாபகம் அதுதான் கருவுய்து தாயினுடைய அந்த அமைப்பு அப்புறம் திருமணம் வந்து பிள்ளை எல்லாம் பெற்ற பிறகு கிடைக்கல சாத்துக்கூடி வந்தாலும் கூட அம்மா நீ தின்னு கொடுத்தாடி எனக்கு வேணாம் டா கண்ணு நீ தின்னுப்பா என்று சொல்லும் ஆனா அந்த பத்து திங்களில் ஒரு மூணாவது நாலாவது மாசம் மட்டும் மிக சின்ன செய்தியெல்லாம் கூட விரும்புவாங்களாம் என்னவும் எளியவேணும் ஒண்ணும் இல்லை சின்ன அற்பம் ஒரு கடலை முட்டாய் அது திக்குது எனக்கு கொஞ்சம் குட்ரா பாயில் போட்டால் சாப்பிடுப்பா அப்படிப்பட்டான் அந்த நினைவு எது சொல்றேன் நாமெல்லாம் இல்லத்துல இருக்கவங்க சரிங்களா இது கட்டமை தாண்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போதான் அதனாலதான் வேண்டியதை வாங்கி கொடுக்கறது அப்படிங்களா அதனாலதான் இந்த வளைகாப்பெல்லாம் செய்யறது அது நீங்க நாலஞ்சு சாதம் போடுறது அது எதுவும் நமக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காக இல்லை செல்வாக்கு இருக்கிறது இல்லை அத்தனியும் போடும்போது நம்ம சீர்காழிலாம் சொன்னான்னு நினைக்கிறேன் சீர்காழில் முதலியார் அருணாச்சல முதலியார்னு ஒருத்தர் அவர் செய்தார்னா எந்த காரிய செய்தாலும் சொன்னா கூட விரு விருந்துன்னு சொன்னால் குறைச்சிக்க மாட்டார் இலம் ஒன்று முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா போடும் ஸ்வீட்ன்னா நாலஞ்சு ஸ்வீட் வைப்பாங்க இந்த பெண்ணுக்கு அந்த கருவுட்டுறதுனால மிக சாதாரண சாக்லேட்டு இதெல்லாம் இருந்தால் கூட அது கொஞ்சம் இப்ப காபி குடிச்சிருக்கும் சாயந்தரம் ஏழு மணிக்கெல்லாம் இல்ல திரும்ப எல்லாரும் சாப்பிட பார்க்கும்போது என்ன காபி குடிக்க இல்ல இப்பதான் குடிச்சது கிடக்குது குடி அப்படிதான் குடிக்கும் பாவம் பாவம் அப்படியெல்லாம் இருந்து நம்ம பெற்றவர்கள் மறந்துட கூடாது அப்படியெல்லாம் இருந்து பெற்றவர்கள் அந்த ஆசைக்கு அவர் நிறைவேற்றும்படியாக பலர் தந்திருக்கலாம் சில பேருக்கு பொருளாதார குறைவோ அல்லது அன்பு குறைவோ இருந்து தராமல் இருந்திருக்கலாம் அந்த ஆசை அடங்கிட்டு இருப்பாங்க அமைப்பை ஒரே ஒரு வரியிலு வரி இருக்கு ஆறும் பெரல் உணவு நல்கி பன்னகர் அமுதும் திங்கள் படுசுவை அமுதும் தெய்வ பொன்னகர் அமுதும் ஆசை புரைபட கணங்கள் நல்கே அந்த அந்த கருவற்ற போது அது என்ன விரும்பினாங்க சரியா பத்தாவது மாதத்தில் அப்படி பிறக்கின்ற தோன்றும் போது என்னைக்கு தோன்றினாராம் ரொம்ப அருமையாக இந்து ஆதிரை நாள் செய்த பூச என் பயன் செவ்வாய்கிழமை இல்லடி என்ன புதன் இல்ல இல்ல பிறக்கணும் இந்த ஏழு நாளும் தவம் கிடந்தது ஆனா அதுல யார் புண்ணியம் பண்ணதுன்னு சொன்னா திங்கட்கிழமை சோமவாரம் புண்ணியம் பண்ணுங்க ஆழ்வானா கார்த்தியே முருகப்பெருமான அன்னைக்கு பிறக்கட்டும் ரோஹிணி சந்திரன் வந்து இத்தனை பேர்ல யார் மேல அன்பாருந்தான் என் மேலதான் அன்பார் தான் ஏன் நாள்ல பிறக்கணும் என்று அசுவனி முதல் ரேவதி வரைக்கும் தவம் கிடந்தது உகரகுமாரன் தோன்றி தோன்றி அப்பெல்லாம் நிறைய துல்ஹாப்பிச்சல் இருக்குன்னு ரெண்டு திங்கள்ல செய்ய வேண்டிய சில சிறப்புகள் மூன்று திங்கள்ல ஐந்து திங்கள்ல பத்து திங்கள்ல பதினோராவது ஆகவே இது எப்படி செய்யணும் கேட்டா இந்த வெண்சிறு கடுகுன்னு பாருங்க அதை கொஞ்சம் தலையில கொஞ்சம் அப்பி வைப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டா ஒன்று அந்த குழந்தைக்கு குளிர்ச்சு இன்னொன்று தீய காற்று தீய பிசங்கள் இந்த பேய்பிசெல்லாம் கடந்தோல் குறுகி அகனான ஒரு பிள்ளைகள் வளர்க்கிறது ஒரு நாளைக்கு என்ன கொடுக்கணும் அடுத்த நாள் என்ன பேதி கொடுக்கணும் அடுத்த நாள் என்ன இது ஓராண்டுக்கு ஒரு நாள் அந்த பெரியவர்கள் கூடி பெயர் வைக்கணும் தம்பிக்கு ஆண்ழந்த பெயர் என்ன பெயர் வைக்கிறது முருகன் பெயர் ஏற்கனவே அது என்ன உக்ரகுமாரன் என்று கேட்டால் அது காரணம் சொன்னார் இந்த குழந்தை மற்ற குழந்தை மாதிரி பிறந்து அது பாட்டு எஸ்எல்சி ஃபெயிலாக போய் பிளஸ் டூல வந்து சந்தையில் நின்று கல்லூரியில் கடுமாடி நின்று சொன்னார பணம் கொடுத்து சேர்க்கறது இப்படி எல்லாம் கிடையாது தம்பி தங்கமான தம்பி இந்த பையன் தோன்றியதுனால பாண்டி நாட்டில் என்ன வர்ணன் பயப்பட்டான் வர்ணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் படிக்கப்படும் இந்திரம் பயப்பட்டான் இந்திரனை என்னது மடுவில் வெடித்தது இந்த இவன் என்ன செய்ய போறான் மேருமலையை கூட ஒரு அசாகத்தான் மேருவை சென்றால் அடித்தது என்னால